ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம திரணம பிரய காயம் பிரதே ராமமீஷமீ பித்தேவ் சார் பிரிப்பிர் சோழம் அர்ஜுனன் பகவானிடத்தில் தன்னுடைய பணிவை சொற்களால் வெளிப்படுத்துகிறான் பகவானை பிரதக்ஷணம் செய்து நமஸ்காரம் செய்து ஸ்தோத்திரம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான் தாங்கள் இந்த உலகத்தின் தந்தை என்று இதற்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்ன அர்ஜுனன் தஸ்மாத் எனவே இந்த ஸ்லோகத்தினுடைய தொடக்கம் எனவே தாங்கள் இந்த ஜகத்திற்கு தந்தையாக இருப்பதால் காயம் பிரணிதாய பிரணம்ய அகம்னு ரெண்டாவது வரையில் இருக்கு அகம்னா நான் காயம் என்னுடைய உடலை பிரணிதாய நன்றாக கீழே விழும்படி செய்கிறேன் உமது திருவடியிலே விழுகிறேன் இந்த உடலை உமது திருவடியிலே கிடத்துகிறேன் அப்படின்னா நமஸ்காரம் பண்றேன் அர்த்தம் பிரணிதாய பிரணம்யன்னா இந்த உடம்பை பூமியிலே படும்படி செய்து உம்மை வணங்குகிறேன் ஆக இந்த உடலை பூமியிலே கிடத்தி உம்மை வணங்குகிறேன் துவாம் பிரசாதையே ஈஷம் ஈட்டியம் துவாம் பிரசாதையே உங்களை அமைதி அடையும்படி வேண்டிக் கொள்கிறேன் என உக்ரூபத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார் அல்லவா எனவே உங்களை அமைதி அடையும்படி செய்கிறேன் நான் நமஸ்காரம் பண்ணுறதுனால உங்களுடைய உக்ரம் கோபமெல்லாம் தணிஞ்சு சாதாரணமாக அமைதியான ஒரு வடிவத்தை காட்டணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறார் ஆகம் தாங்கள் எப்படிப்பட்டவர் ஈசம் ஈஸ்வரனாகிய தங்களை ஈட்யம் பூஜிக்க தகுந்தவர்னு அர்த்தம் ஈசம்னு சொன்னால் ஈஸ்வரனை ஈட்யம் அப்படின்னா பூஜிக்க தகுந்த உம்மை துவாம் ஈஷம் துவாம் ஈட்யம் துவாம் ஈஸ்வரனாக இருக்கும் தங்களை போற்ற தகுந்தவராக இருக்கும் தங்களை இந்த உடலை கீழே கிடத்தி வணங்கி அதன் மூலம் உம்முடைய அமைதியை நான் பிரார்த்திக்கிறேன் இந்த உக்ரூபம் தனிந்து அமைதியான வடிவத்தை எமக்கு காட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அதுக்கு அடுத்த வரியில சொல்லுகிறான் புத்திரசிய பிதா மகனுக்கு தந்தை போன்றவர் தாங்கள் சூ சகாய நண்பனுக்கு நண்பனை போல மனைவிக்கு அன்பான மனைவிக்கு அன்புள்ள கணவனைப் போல சோடும் அருகசி தேவான் இருக்கு ஓ தேவனே இறைவா ஒளி பொருந்திய ஆண்டவா அறிவொளி பொருந்திய அறிவே வடிவான ஆண்டவா சோடும் அருகசி மகன் செய்த தவரை தந்தை எப்படி பொறுப்பாரோ நண்பனுடைய தவரை எப்படி நண்பன் பொறுப்பானோ அன்புள்ள மனைவியினுடைய சிரிய தவறுகளை எப்படி அன்புக்குரிய கணவன் பொறுப்பானோ அப்படி என்னுடைய தவறுகளை குறைபாடுகளை தாங்கள் பொருட்படுத்தாமல் அருள் புரிய வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை வழக்கம் போல நாளைக்கு படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் திரம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே துவம் பிதேவ புத்திர சிய பிரியாய்ஹி தேவ சோடும்